காசி நானூத்தி ஹமத்துல கேள்விப்பட்டிருப்போம் தேவந்து மதரசாமியுடைய பவுண்டர் அவங்க பேர்ல தான் தேவந்த காசி மீன் ஜெயிப்பாங்க காசி நானூத்தி ஹமத்துல ஒரு முறை பள்ளிவாசிட்டு அப்போ ஒரு செல்வந்தர் அந்த ஊரில் உள்ள செல்வந்தர் தங்க நாணயங்களை கொண்டு வந்து காசி நானூத்தி பள்ளியாசு குரான் கொண்டு வந்து என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கான நாணயங்கள் அழகந்தளவு அல்லா கொடுத்திருக்கிறான் அழகம் இல்லா நான் நல்லா இருக்கிறேன் அல்லாளர் நல்லா வச்சிருக்கேன் எனக்கு வேண்டாம் இது தேவையில்லை மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு ரொம்ப வற்புறுத்துறாரு இல்லாத உங்களுக்காண்டி கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு நீத்து வச்சுட்டேன் நீ வாங்கிக்கா இந்த மாதிரி நேரங்கள் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க யாராவது ரொம்ப வற்புறுத்தி வலியுறுத்தி அன்பளிப்பு கொடுத்தால் விருப்பப்பட்டா நீங்க வாங்கிக்கிங்க விருப்பப்பட்டா அதை வாங்கி சதக்கா பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க அதே காசி நானூத்தி நாமத்தில் சரிங்க நான் வந்து உங்களுடைய அன்பை அன்பழைப்பை கபூல் செஞ்சுக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் என்னுடைய கையால் வாங்க மாட்டேன் என் சார்பாக பிரதிநிதியாக நியமிக்கிறேன் இதை கொண்டு போய் சதக்கா பண்ணிடுங்க உங்களுடைய அன்பளிப்பை கபுள் செஞ்சுக்கிட்டேன் அப்போ அந்த செல்வந்தருக்கு இது பெரிய ஒரு இன்சல்ட் ஆயிடுது நடந்த பள்ளிவாசல் வாசல் வழியிலே கொஞ்ச நேரத்தில் குரான முடிச்சிட்டு காசி திருமத்தாளி வர்றாங்க தேடுறாங்க செருப்பு இங்க தானே போட்டேன் தேறாங்க அவங்க மாணவர்களும் சேர்ந்து காசி ராமத்திர மாணவர்களும் அவங்க அசரத்து தேடுறாங்க அந்த பைய தூக்குறாரு அந்த பையன் கீழே அவங்க செருப்பு இருக்குது அந்த பையன் கீழே அவங்க செருப்பு இருக்குது அது இங்க இருக்குது அவங்க செருப்பு அப்படின்னு செருப்பை மாட்டும் பொழுது அது என்னப்பா பையன் செருப்பை மறைச்சிருந்த பையன் என்னன்னு கேட்டா அந்த செல்வந்தர் வச்சுட்டு போன காசி மாணவர்கள் அந்த செல்வம் கிடக்குது இதுதான் உலகத்தினுடைய நிலை எந்த அளவுக்கு உலகத்தினுடைய செல்வத்தை நாம் வேண்டும் வேணும் நினைப்போ அந்த அளவுக்கு வேண்டாம் என்று அதை எட்டி உதைக்கிறோமோ என்ன பண்ணுவோம் பத்திரமா கொண்டு வைக்கணும் வீட்டில் எந்த நேரத்தில் பயது சாகனும் ஆனா அதே நேரத்தில் அந்த செல்வத்தை வேண்டாம் என்று நான் ஒதுக்குவேனால் அது என் செருப்புக்கு மேல கிடக்குது செருப்பு கீழே கிடக்குது